மகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற ஒரு அமைப்பின் வாயிலாக திட்டத்தின் வாயிலாக திருக்குற்பாக்களின் பொருளை நாம் ஒரு கோணத்திலே முறைமைப்படுத்தி வரிசைப்படுத்தி குரட்பாக்களையெல்லாம் படித்து அதனுடைய பதவுரை பொ விளக்கங்களையெல்லாம் முடிந்த வரையிலே நாம் சிந்தித்து வருகிறோம் மக்கட்பேறு என்கின்ற அதிகாரத்தை நாம் இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறோம் இது உறவு நலம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற கருத்து அறிவு மனநலம் சொல்நலம் செயல் உடல் நலம் என்கிற கருத்துக்களை எல்லாம் சிந்தித்த நாம் இப்பொழுது உறவு நலம் என்கிற தலைப்பிலே கருத்துக்களை சிந்திக்க தொடங்கியிருக்கிறோம் இல்வாழ்க்கை அதிகாரத்தை நிறைவு செய்து வாழ்க்கை துணை நலம் மக்கட்பேர் இவற்றையெல்லாம் நிறைவு செய்திருக்கிறோம் மக்கட்பேர் அதிகாரத்தினுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் முதலாவது குரப்பாக பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அடையப்படுகின்றவைகளுள் அறியத்தகுந்தவற்றை அறிந்து வாழ்வாங்கு வாழுகின்ற குழந்தை செல்வங்களை அடைவதைத் தவிர மற்ற செல்வங்களை நாங்கள் உயர்வாக கருதுவதில்லை நாங்கள்ங்கிற சொல் அறிவிலும் ஒழுக்கத்திலும் மேலாக விளங்குகின்ற பெரியோர்கள் என்பதை குறிக்கிறது இதனால் மக்களை பெறுவதனுடைய சிறப்பானது உணர்த்தப்பட்டது இரண்டாவது குரட்பா எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பெறங்கா பண்புடை மக்கள் பெறின் குழந்தைகள் நல்லோர்களால் பழிக்கப்படுகின்றவற்றில் நாட்டமில்லாதவர்களாக நற்பண்புகளை உடையவர்களாக பெற்றோர்களால் வளர்க்கப்படுவார்களேயானால் அப்பெற்றோர்களுக்கும் அக்குழந்தைகளுக்கும் எந்த சூழ்நிலைகளிலும் துன்பங்கள் உள்ளத்தை வருத்தமாட்டா அந்த பெற்றோர்களுக்கு தோன்றுகின்ற பிறப்புகளிலெல்லாம் நன்மையே உண்டாகும் தீமைகள் ஏற்படாது என்பதும் இதன் உள்ளார்ந்த கருத்து மூன்றாவது குரட்பா தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் ஒருவனுக்கு தனது மேலான செல்வம் தமது அறிவிலும் பண்பிலும் சிறந்த குழந்தைகளேயாம் என்று அறிஞர் பகர்வர் அந்த குழந்தை செல்வமும் அதாவது அறிவிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த குழந்தைகளும் கூட தங்களுடைய பெற்றோர்களுடைய செயல்களை பொறுத்து அமையும் அக்குழந்தைகளின் செயல்களால் அவர்களுக்கு வேண்டிய பொருளும் வரும் என்ற கருத்தையும் இங்கு ஆராய்ந்து பார்த்தோம் இரண்டு மூன்று இரண்டு குரட்பாக்களிலும் நன்மக்கள் பெற்றால் பெறப்படும் மறுமை பயன் கூறப்பட்டது நான்காவது குரட்பா அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை பயப்பதாகும் ஐந்தாவது குரட்பா மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்றும் அவர் இன்பம் செவிக்கு மக்களின் உடம்பை தொடுதல் அதாவது குழந்தைகளின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும் இதில் நுணுக்கமும் பார்த்தோம் அவர் நன்கு வளர்ந்து பிறகு அறிவிலே சிறந்தவராக ஒழுக்கத்திலே சிறந்தவராக விளங்கி பேசக்கூடிய சொல்லை கேட்கிற பொழுதும் மழலை சொல் மட்டும் பெரியவனாகி சிறந்த அறிவாளியாகி சொல்லக்கூடிய சொற்களை கேட்பதும் இன்பம் தரும் என்ற குறிப்பும் அங்கே காணப்பட்டது நாளை தொடர்ந்து மேலும் கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சி அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்